அருள்நெறி அறிமுகம் அருள்நெறி என்பது உரைநடைப்பகுதியின் ஒரு முக்கியமான விளக்க குறிப்பு ஆகும் அருள்நெறியில் திருவுருட்பிரகாச வல்லற்பெருமான் பாவங்களையும் அந்த பாவங்களால் அடையும் கதிகளையும் புண்ணியங்களையும் அப்புண்ணியங்களால் அடையும் கதிகளையும் மனிதன் எவ்வகையை பின்பற்ற வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கூறுவதாக அமைந்துள்ளது பெருமானின் உபதேசங்களை கேட்ட அன்பர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் இப்பொழுது வழங்கும் அளவு முழுமையாக வெளிவந்தது ஆ பாலகிருஷ்ணம் பிள்ளை பதிப்பிலாகும் இந்த அரிய பகுதியாகிய அருள்நெறியை இங்கே ஒளிவடிவாக தந்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி